வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ரசிப்போம் தாய்க்கழகு ஏன் சொல்லி வைச்சாங்க அப்படின்னு தெரியுமா இன்னொரு வாழ்க்கையில நல்ல மக்களை அதாவது நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்ப்பதுதான் தாய்மையின் அழகு அந்த தாய்மையே ஒரு கணவனுக்கு வாய்க்க பெற்ற மிகப்பெரிய அழகு ஏனென்றால் திருமணம் அதற்கான சேவை மையங்களையும் தேடி போயிட்டு இருக்கோம் ஆனால் அதே போல அழகு அப்படிங்கறத நம்ம ஒரு திரைப்பட நடிகைய ஒரு முன்னுதாரணமா வச்சு இந்த அளவுக்கு எனக்கு வந்து அழகா வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கணும் ஆனால் அழகு அப்படிங்கிறது மனைவியின் நற்குணங்கள்ல தான் இருக்கு அப்படிங்கிறது அன்போடும் அழகு இல்லாதவங்க அன்போடு இருப்பார்களா அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க அப்படியும் ஆனால் அழகு என்பது அவருடைய குடும்பம் பாங்கு அவருடைய நற்செயல்களை பொருத்தி அமையும் அதை நல்ல அவ்வாறு இருந்தால் தொலைக்காட்சியிலே காண்பித்தும் தான் உணவு ஊட்டுகிறார்கள் இதற்கு முந்தைய தாய்மார்கள் இப்படியெல்லாம் செய்யவில்லை இராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் உணவோடு சேர்த்து ஊட்டினார்கள் ஆகையால் தான் நமக்கு முந்தைய தொலை மக்கள் வரை நோடு அதிக பேர் குறைவதற்கு காரணமும் அதை விட அழகு நல்ல மக்களை பெற்றெடுத்து வளர்ப்பது அப்படின்னு சொல்ற ஆக நல்ல மக்களை நாமும் பெற்றெடுத்து வளர்ப்போம் திருக்குறள் அதிகாரம்ளம் குரல் மங்களம் மற்றாதன் நன்கலம் நன்மக்கட்பேரு மீண்டும் குரல் மங்களம் என்ப மனைமாட்சி மற்றாதன் நன்கலம் நன்மக்கட்பேரு இந்த நாள் இனிய நாளாக அமையற்றோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி